அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்குலத்தாறு ஓம்பல் தலை திருவள்ளுவர் அஞ்சு பேருக்கு பொறுப்பு இருக்கு உனக்குங்கிறார் ஆறுனா தர்மமான வழியில் ஓம்பல் ஓம்பல்னா போற்றி செய்ய வேண்டியத முக்கியமான கடமை தென்புலத்தார் தென்புலத்தார்னு சொன்னால் தனது குடும்ப முன்னோர்கள் தெய்வம் இயற்கை ஆழ்பவனாகிய உலக முதல்வனாகிய இறைவன் முதல்ல படிச்சோமே ஆதிபகவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் தனக்கோமை இல்லாதான் அறவாழி அந்தணன் எண்குணத்தான் காலத்தால் நிறைந்திருக்கும் இறைவன் இப்போ ஏற்பட்ட இறைவனை என்ன பண்ணணும் வழிபடும் அதிலும் வழிபடுறதுன்னா நம்ம பெருசாக கோயில் கட்டி வழிபடுறதுங்கிற அர்த்தத்தில் இல்லை சிம்பிளாக அவருக்கு அவர்களை நினைச்சு நாம் இந்த இயற்கையை ஆண்டு இறைவனை போற்றி வழிபட வேண்டும் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே அப்படின்னு மாணிக்க வாட்சகர் சொன்ன மாதிரி ஆகா இயற்கை ஆள்பவனாகிய ஒரு இறைவன் இதெல்லாம் தினந்தோறும் பண்ணியாகணும் விருந்து தனக்கு முன்னால் அறிமுகம் இல்லாத அறவாழ்க்கை வாழ்கின்ற ஆண்டோர்களாகிய விருந்தினர்கள் அந்த காலத்திலெல்லாம் ஹோட்டல் கிடையாது அதனால் எல்லாரும் மனிதர்களுக்குள்ள ஒரு அன்பு அறம் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை வணங்கி உள்ளு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை பார்த்தார்கள் கடவுளின் பண்புகளை வளர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பாரத நாட்டில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இப்படி தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் முற்பிறவியில் செய்த தங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்க வேண்டும் புண்ணியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நதிகளிலெல்லாம் அங்கங்கு சென்று நீராடுவார்கள் அங்கெல்லாம் விரட்சங்கள் அந்த இடத்த இயற்கையான சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இறைவனையே வணங்குவார்கள் சூரியனை வணங்குதல் மலைகளை வணங்குதல் நதிகளை வணங்குதல் மரங்களை எல்லாம் போற்றி வணங்குதல் எல்லாம் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் ஆகையினால் விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல்னே ஒரு அதிகாரம் வரப்போகிறது கடவுள் ஆழ்த்து சொல்லியாச்சு ஒக்கல் ஒக்கல்னால் உறவினர்கள் இது வேதத்தில் கூட ஒக்கல் சுற்றத்தாருங்கிறத பற்றி அதிகமாக சொல்லலை இது திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த மொத்தல சொன்ன தென்புலத்தார் வேதங்களில் பித்ருஜம் என்று சொல்லப்படுகிறது தெய்வங்களை கூப்பி கும்பிடறதுக்கு பேர் தேவயஜம் என்று சொல்லப்படுகிறது விருந்துங்கிறது அதிச்சி அது மனுஷ யஜம் என்ற பெயரால் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஒக்கல்கிறது இங்கே தான் நான் நான் பார்க்குறேன் வேறு எங்கேயா நூல்களில் இருக்கானு தெரியாது அந்த ஒக்கல்கிறது சுற்றத்தார்களுக்கும் நாம் அன்போடு இது பண்ணணும் ஏதாவது ஒரு கடமை உணர்ச்சி அந்த அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம போகணும் நமக்கு எதாவது சினவோன்னா அவங்க வருவாங்க ஒக்கல் அப்புறம் தான் தன் குடும்பம் தன்னையும் காப்பாற்றிக்கணும் தான்கிறது தன்னையும் காப்பாற்றிக்கணும் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் சுற்றி இருக்கிற சுற்றத்தார் அப்புறம் விருந்தினர்கள் சில பேருக்கு இந்த காலத்து இந்த பொருளியல் சிந்தனை புலநின்பியல் சிந்தனை உடையவர்கள் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படிம்பாங்க இதுதான் வாழ்க்கையே இப்பெல்லாம் என்னென்னா சம்பாதிச்சு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் உள்ள மக்கள் தான் நம்ம பரவி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிறத கவனித்து பாருங்க ஆக இந்த அஞ்சு அம்சம் தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் அஞ்சு அம்சம் பித்ருக்கள் தேவர்கள் அப்புறம் மனிதர்கள் சுற்றத்தார்கள் மனிதர்கள்னு சொன்னால் தன்னோட உறவு சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் அப்புறம் உறவோட கூடிய சுற்றத்தார்கள் தன் குடும்பம் தன் குடும்பம் அதுலேயும் தன்னை கவனிச்சுக்கணும் சாஸ்திரங்கள் அதை ரொம்ப அழகாக சொல்கிறது நீ ஒரு உன்னை அழிச்சிக்க கூடாது உன்னை தியாகம் பண்ணணும் உன்னை பாதுகாத்து தியாகம் பண்ணணும் உன்னுடைய உடம்பை பாதுகாத்து மனசை பாதுகாத்து சமூகத்துக்கு தியாகம் பண்ணேன்னா அது உ மன அமைதிக்கு காரணமாகும் மன அமைதி சேவைக்கு காரணமாகும் சேவையினால் மன அமைதி சேவை இப்படிப்பட்ட ஒரு இந்த காரியந்தான் நாம் எப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு தனி மனிதனும் சரி சமூகமும் சரி ஆழ்ந்த மன ஆனந்தமாக வாழ்வதற்கு இதுவே காரணம் துன்பங்கள் வராமல் தனி சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு இதுவே வழி என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான கடமையாகும் அப்படிங்கிறார் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் துணை புரியும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான